என்பதற்கும் எந்த விதமான இட்டு கட்டப்பட்ட அதிர்ச்சி கூட ஆதாரம் கிடையாது இருபது ரக்கா தொழிலார் எந்த உறுதியான ஆதாரம் கிடையாது எட்டு ரக்காத்துக்கு ஆதாரம் கிடையாது இருபது ரக்காத்துக்கு ஆதாரம் கிடையாது எட்டு ரக்காத்துக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவாங்க ரமலான் அல்லாத காலத்தில் பெருமானம் மூன்று நாட்கள் ஸ்பெஷல் தொழுகை துளை வைத்தார்கள் அதை பத்தி என்னை ஆயுஷாரத்தில் அந்த தொழுகினுடைய அழகு கேட்கணுமே எவ்வளவு அழகா தொழுவிச்சாங்க தெரியுமா எவ்வளவு சிறப்பா தொழுவச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க மூன்று நாட்களுக்கு பேர் பெருமானாசெல்லன் தொலை வைக்கல சகாபாக்கள் யார சொல்ல ஏன் தொலை வைக்கலங்கும் பொழுது எங்க நீங்க ஆர்வம் ஆர்வம் மேல தொழுகிறதுனால இந்த தொழுகு உங்க மேல பரவாயிடுமோ நான் பயப்படுறேன் அதனால நான் தொலை வைக்கலாங்க இன்னைக்கு நம்ம காலத்துல அந்த பயம் இல்லாதனால பெருமானாசல்ல மூன்று நாட்கள் தொழுத தொழுகையை நம்ம ஆதாரமா எடுத்து ரமதான் நம்ம தொழுகிறோம் இந்த நான் ஒருத்தையா ரெண்டு சொல்றேன் பிறகு ரமலான் மாதத்திலே தொழுத தொழுகை எட்டரக்கா தொழுதார்கள் இந்த ஸ்பெஷல் தொழுகை மக்கா பள்ளியும் நாளைக்கு எதிர்ப்பு என்ன இருக்குது எந்த ஆதாரம் கிடையாது உறுதியான ஆதாரங்கள் கிடையாது ஒரு அதிச இருக்குது உமர காலத்திலே மக்கள் இருபது ரக தொழுகிறார்கள் அந்த அதிச ஆதாரம் இருக்குது காலத்தில் இருபது என்றால் நிச்சயமாக உமர்ல காலத்தில் இருந்த சகாபாக்கள் ரசுல்லாலும் செய்யாத ஒன்றை செஞ்சிருப்பாங்களா இருபது ரக தொழுதற்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கல தவிர்த்ததனால இருபது இதைவிட முக்கியமான பள்ளிவாசல் நபவினா சவுதி இருக்காங்க மக்காலையே காவத்துலா பக்கத்தில் இருபது காத்து மசித நபையில் மசித நபையில் சொல்லக்கூடிய பாங்க அந்த பள்ளி கேக்கும் அவ்வளவு தூரத்தில் தான் இருக்கும் அரை கிலோமீட்டர் இருக்காது அந்த பள்ளியை நபையில் இருவருக்கு காரணம் என்ன கண்மணி நாயகம் செல்லத்திலிருந்து சொல்றாங்களா மசித் நபையிலும் காவல்துறையாளர் மட்டும்தான் வருஷம் முழுவதும் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் தகஜுத் சொல்றாங்க ஏன் ரசுலா காலத்தில் அந்த காலத்திலே இருவரக்கா தொழுகிறாங்க பின்னாடி அப்படின்னா ஆதாரத்தை தாங்க எந்த காலத்தில் அதனால எட்ட நீங்க எந்த சவாலா சொல்றேன் ஆதாரம் இருந்தா கொண்டு ஆனா இந்த நிபந்தனை ரமதான் மாதத்திலே தொழுங்களே அந்த ஸ்பெஷல் தொழுகை எட்டரக்கா எட்டாட பேசி பேசி பேசி பேசி சொல்லியாச்சு அதனால இப்ப நீங்க யோசிக்கிறதுனா மண்காம ரமதான ஈமானம் ஒப்பிரளவு மாத்த கத்தம் யார் ரமதானுடைய இரவிலே ஈமானுடன் நன்மையை நாடி நின்று வணங்குறார்களோ அவருடைய முன்பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது